அழைப்பு நிச்சயம் வாழ்க்கையில் வழிகளை கண்டும் வேதனைகளை கண்டும் வருந்தினால் நல்ல நல்ல வழிகள் நமக்கு தெரியாமலே போய்விடும் எல்லாமுமே சில காலம் போல எல்லாமே ஒரு நாள் மாறக்கூடும் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர்ஜி தேவதகணேசன்